நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் காண இருப்பது வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பேயறிஞ்ச மாதிரி இருந்தான் ஏன்னு பார்த்தா அவனுக்கு வந்து போர் தொடர்ந்து போர் நடந்ததில்ல அவன் போரிட்டு போரிட்டு நிறைய பேரை அவனும் சாகடிச்சிருப்பான் நிறைய பேர் செத்ததையும் பார்த்துருப்பான் அதனால் வந்து அவனுக்கு வந்து மனசே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவனால் வந்து சகஜமாக இருக்க முடியல எப்போ பார்த்தாலும் உருன்னு இருந்தான் பேயரைஞ்ச மாதிரி இருந்தான் மனைவியை வந்து அவன் எரிஞ்செறிஞ்சு விழுந்தான் மனைவியை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தான் அவன் மேலே பாசமாகவே இல்லை இதனால் அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னடா நம்ம கணவர் வந்து இராணுவத்திலேருந்து வந்திருக்காரு இனிமேல் நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாரு நம்ம வந்து நல்ல சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா இவர் வந்து இப்படி எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்காரு நம்ம எதாவது பேச்சு கொடுத்தோம்னா எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு சாப்பாடையே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு இவரை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா அப்போ தான் அந்த ஊருக்கு வந்து ஒரு முனிவர் வந்தாராம் அந்த முனிவரை போய் பார்த்து அவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பான சக்திகள்லாம் இருக்கும் அதை வச்சு நம்ம கணவரை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த முனிவரை போய் பார்த்து ஐயா முனிவரே என்னுடைய கணவர் இந்த மாதிரி இருக்கார் எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு எங்கிட்ட பாசமாகவே இருக்க மாட்டேங்கிறாரு அவரை வந்து நீங்கள் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம் அந்த மாதிரி மந்திர சக்தி எதுவும் என்கிட்ட இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போ தான் அந்த பெண் சொன்னாலாம் நான் இதெல்லாம் நம்ப முடியாது உங்களுக்கு வந்து நிறைய மந்திர சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் நினச்சா என் புருஷனை வந்து மாற்ற முடியும் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் என்ன பண்ணாரா அப்படியா என்னால பண்ண முடியும் ஆனா அதுக்கு புலியோட மீசை தேவை நீ புலியோட மீச எப்படியாவது கொண்டு வா நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாராம் இந்த பெண் அப்படியா நான் உடனே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர காட்டுக்கு போயிருக்கா காட்டுல போய் அன்னைக்கு புளி தேடி அலைஞ்சிருக்கா அவளால எங்கேயுமே புலிய கண்டுபிடிக்க முடியல கடைசியில் பார்த்தா ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டு இருந்தா தான் அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருந்தது அந்த குகை கிட்ட வந்து ஒரு புளி படுத்துருந்தது அதை பார்த்தோடனே இந்த பொண்ணு வந்து ஆ புளி இங்க இருக்கு புலியோட மீசை எப்படியாவது எடுத்துடுவோம்னு சொல்லி அவள் பக்கத்தில் போயிருக்கா பார்த்த உடனே அந்த புளி வந்து பாஞ்சிட்டு அவளை கடிக்க வந்ததான் உடனே ஓடி வந்துட்டான் ஓடி வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கா ஆனா அவளுக்கு வந்து எப்படியாவது புருஷனை குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா மறுபடியும் அந்த புளியை தேடி போயிருக்கா புளிய தேடி போறது அந்த புளி வந்து அப்படியே உருமும் உடனே வந்து ஓடி வந்துருவா இப்படியே ஒரு வாரம் போச்சு பத்து நாள் போச்சு ஆனா அந்த பொண்ணு வந்து டெய்லி அந்த புலியை பாக்க போறது மட்டும் நிறுத்தல போயிட்டே இருந்தா இவ அடிக்கடி வர்றதுனால புளிக்கும் பழகி போச்சு புளி என்ன பண்ணுச்சு அவளை பார்த்தா உருமிறத நிறுத்திடுச்சு உடனே இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு அதுக்கு பிறகு வீட்டுல கிடைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் புளிக்கு தர ஆரம்பிச்சா புளி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சது அப்புறம் அவளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு புலி உடனே புளியும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க உடனே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா அந்த புலிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அதனுடைய மீசையை பிடிச்சி பிச்சுட்டான் பிச்சுட்டு வேகமாக அங்கிருந்து ஓடி வந்து அந்த முனிவர்கிட்ட வந்துட்டான் முனிவர்கிட்ட வந்து ஐயா முனிவரே நீங்க கேட்ட மாதிரி புளியோட முடிய நான் கொண்டு வந்துட்டேன் இருந்தாங்க மீசை முடிய கொண்டு வந்துட்டேன் என் புருஷனை வந்து நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணாரா அதை வாங்கி பார்த்தாராம் பார்த்துட்டு ஆமா இது புளியோட மீசை தான் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதனால இப்பதான் புளியோட முகத்தில இருந்து அந்த மீசையை பிச்சை எடுத்துருக்கணும் அப்படின்றத அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு உடனே அந்த மீசை எடுத்து அவர் எரியிற தீல போட்டு எரிச்சுட்டாரு உடனே அந்த பெண் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலாம் அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா ஏமா காட்டுல இருக்கக்கூடிய ஒரு புளியவே உனக்கு வந்து நீ வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட உனக்கு அது மிக நெருங்கிய நண்பன் ஆயிடுச்சு இவ்வளவு பொறுமையான இவ்வளவு சக்தி வாய்ந்த உன்னை விடவா நான் வந்து ஏதாவது பண்ணிட்டு போறேன் உன்னால அந்த புளிய மாத்த முடிஞ்ச மாதிரி உன்னுடைய கணவனையும் மாத்த முடிய உன்னோட அன்பால் அதனால் நீ வந்து உன்னோட கணவனை போய் நல்லா கவனிச்சிக்கோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான் எப்படி வந்து புளி உனக்கு ஃப்ரெண்டாச்சோ அது மாதிரியே கூடிய விரைவில் உன்னுடைய கணவனும் உனக்கு மிகப்பெரிய நண்பனாக மாறுவான் நீ போ அப்படின்னாலாம் உடனே அவ ரொம்ப தெளிவாக நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா போனாலும் சரி நேயர்களே இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கதைகள் இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்டு மகிழ்றது அப்படின்னா பிளேஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓடி என் அல்லது காஸ்ட் பாக்ஸ் ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் செஞ்சு தமிழ் ஸ்டோரிட தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது அவங்களால தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்